உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தவர்களின் உள்ளத்தின் ஏற்படுத்துவதன் மூலம் நல்லதே அறிவிக்கப்பட்டவர்கள் என் சமுதாயத்தில் ஒருவர் இருப்பார் நிச்சயமாக அது உமர் அலியல்லும் அவர்களாகத்தான் இருப்பார் என்று நபி சல்லுலாஹும் அலிஹி வசல்ல அவர்கள் கூறினார்கள் ஒன்பது முஸ்லிம் இரண்டு மூன்று ஒன்பது எட்டு